சிறப்பை மக்கள் அறிந்தால் தவழ்ந்தேனும் அதற்காக வந்து சேர்வார்கள் முதல் வரிசையின் சிறப்பை அவர்கள் அறிந்தால் போட்டி ஏற்படும் போது சீட்டு குழுக்கி யார் முதல் வரிசையில் நிற்பது என்பதை தீர்மானிப்பார்கள் இதை அபோஹரேரார் அலியல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள்